தொழுகைக்காக மக்களை அழைப்பது பற்றி ஆலோசனை நடந்த போது நெருப்பை மூட்டுவோம் என்றனர் மணி அடிப்பதன் மூலம் அழைக்கலாம் என்றனர் அவையெல்லாம் யூத கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று சிலரால் மறுத்து கூறப்பட்டது அப்போது பாங்கின் வாசகங்களை இரட்டை இரட்டையாகவும் இக்காமத்தை ஒற்றைப்படையாகவும் கூறுமாறு பினாநல்லாஹவர்கள் ஏவப்பட்டார்கள்